पूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरं आरुध्य कविता शाखा वन्दे वागीतिकोकिलं श्रीमत् कृष्ण समाख्याय नमो यामुळ शुणवे यत्कटाक्ष इके लक्ष्यानां सुलभ शीदरसता ई कोशिकान्वय सतांबुदी शीतपानुं श्री शुद्ध सत्व गुरुवरिय तनुज रत्तम श्री लक्ष्मणार्य पदा श्री लक्ष्मणार वरदारी पदाब्जनुं ब्रृंगं श्रीम सुचक्र वरदारीम अहं प्रपद्ये பெருமாල් வந்து ราமரா अवதரிச்ச போது வேதங்கள் எல்லாம் வந்து ராமாயணமா அவதரிச்சுதான் பெருமாள் ராமரா அவதரிச்சு பட்டாபிஷேகம் ஆற வரைக்கும் அவர திருவதாரத்திலும் பட்டாபிஷேகம் ஆறு வரைக்கும் வால்மீகி வந்து வால்மீகி ராமாயணத்துல அத சொல்லியிருக்கார் அவர் வந்து இந்த அவதார காலத்துல என்னெல்லாம் செஞ்ச அவருக்கு என்ன குணங்கள்லாம் இருந்தது எல்லாத்த பத்தி சொல்றதுக்கு வேதங்கள்லாம் ராமாயணமா அவதரிச்சுது இந்த வால்மீகி ராமாயணத்தை பேசா வச்சுண்டு ஆழ்வார்கள்லாம் நூறு நூறு பாசனங்கள் பாடியிருக்கா ராமரபத்தி இருக்கா ஒரு ஒரு ஆழ்வாரம் பாடி இருக்கா இது எல்லாத்தையும் எடுத்து ராமரபத்தி எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து எப்படி ஒருத்த வந்து ஒரு நகை பண்றதனா ஒரு நகையை பண்ணுவானோ மணிமணியா சேர்ப்பானோ ஒரு இதுல ஒரு நூல்ல அந்த மாதிரி இது எல்லாத்தையும் இருந்து எடுத்து ராமாயணத்தோட வரிசையில கதையில எங்கெங்க என்ன வந்திருக்கோ அதே வரிசையில ஆழ்வார்களோட வார்த்தைகளை வச்சு ஒரு பிரபந்தம் தான் பிரியவாசாந்தில ஏற்படுத்தின ஒரு பிரபந்தம் தான் பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னா திவ்ய பிரபந்த பாசுரப்படி ராமாயணம்னு சொல்றது உண்டு இதுல வந்து நம்ம முதல் பாட்டுல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அதாவது ராமர் திரு அவதாரம் பண்ணி பாலகாண்டத்தோட ரசியில விஸ்வாமித்திரோட போய் சீதா பெராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு வரைக்கும் அயோத்தியா காண்டத்துல அவர் திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு வந்து பன்னெண்டு வருஷக்காக சொகமா இருந்துட்டு ஐக்கிய வந்து தசரதரட்ட ரெண்டு வாரம் கேட்டு அந்த ரெண்டு வரத்துக்காக ராமர் வந்து தந்தை சோல் மிக்க இல்லைன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து காட்டுக்கு வந்ததும் காட்டுல வந்து முதல்ல வந்து சிங்கி பேர கூடத்துல குஹனை பார்த்ததும் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பி சித்திர கூடத்துக்கு ராமர் சித்திரகூடத்துல இருக்கிறத பிரிஞ்சிண்டு பரதனும் பரதன் கூட மொத்த மிச்சம் எல்லாரும் ராமரை வந்து ராமர் வந்து திரும்ப சும்மா அனுப்பல பரதனை ராமரை கேட்டுதான் பரத வந்திருக்கிறது ஆனா பரதனை சும்மா அனுப்பல ராமர் திரும்ப அனுப்புறச்சே பரதனை வந்து கையில அவரோட பாதுகையை கொடுத்து அனுப்புற அது எப்படி ராமரை கேட்டு வந்த பரதனுக்கு பாதுகே பாதுகே அப்படின்றத நம்ம போன இதுல விட்டான் அந்த இடத்துல விட்டோம் பரதன் எப்படி கன்வின்ஸ் ஆகும் ராமரையே கேட்டு வந்த பரதனுக்கு பாதுகை எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா ஒரு பொருளை கேட்டு ஒருத்தன் வரான்னா ஐதர் அவனுக்கு கொடுக்கணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் இன்னும் அந்த பொருளுக்கு ஈக்குவன்டா மதிப்பு வேற ஒரு பொருளை கொடுக்கணும் அந்த பொருளை விட அதிக மதிப்பு இன்னொரு பொருளை கொடுக்கணும் ராமர் கொடுத்த பாதுகை ராமரை விட ரொம்ப மதிக்கத்தக்கதான் பெருமை அதிகமா இருக்கிற ஒரு வஸ்துவான் அதனாலதான் ராமர் வந்து அதை குடுத்துட்டு போனார் அதனாலதான் பரதனும் அதனால கன்வின்ஸ் ஆயிருக்கான் ஏன்னா வரதெல்லாம் அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆற ஆளே கிடையாது இத சொல்றதுக்காக ஒரு சின்ன கதவு ஒன்னு சொல்லுவா என்னதுன்னா ஒரு கொகை இருக்கு ஒரு ஆண் சிங்கம் இருக்கு பெண் இருக்கு ஒரு சின்ன சிங்கம் சிங்க குட்டி இருக்கு அந்த கொகைக்கு வெள்ள திடீர்னு ஒரு யானை வந்து கத்துறது இவா எல்லாம் போறா குகைக்குள்ள இருக்கிற மூணு சிங்கமும் ஆண் சிங்கம் மட்டும் வெள்ள வந்து இந்த யானையை எதிர்கொள்றது உள்ளுக்குள்ளேயே இந்த கொகைக்குள்ளேயே வந்து பெண் சிங்கமும் வந்து சேஃபா இருக்கு இந்த கொகைன்றதுதான் அயோத்தி மாதிரி பெண் சிங்கம்ன்றது பாதுக சிங்க குட்டின்றது பரதன் அயோத்தின்ற சிங்க பரதனும் பாதுகையும் சேஃபா இருக்கா வெள்ள ராவணன்ற ஒரு யானையோட சண்டை போட வந்தவர் தான் ராமர் ராகவ ராமர் இது வரைக்கும் நம்ம பொண்ணாட்டி பார்த்தோம் அயோத்தியா காண்ட முடியை தண்டகாரணியம் புகுந்து திருவுடைய திசை தருமம் திருத்த போய் தண்டகாரணியம் புகுந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோம் தண்டகாரண்யம்ன்றது இன்னைக்கு தேதிக்கு மத்திய பிரதேச பக்கத்துல இருக்கிற மத்திய ஒரு காடு இன்னைக்கும் அந்த பேர் தண்டகாரண்யம் தான் ரொம்ப மோசமான காடு ரொம்ப பயங்கரமான காடுன்னு சொல்றா அங்க அந்த காலத்துல நிறைய அசுரர்கள்லாம் இருந்திருக்கா அங்க அசுரர்கள் எல்லாம் இருந்து நிறைய முனிவர்கள் தான் வந்து கஷ்டப்படுத்திருக்கா குருவப்படுத்தியிருக்கா இந்த தண்டகாரங்கம் புகுந்துன்ற போது எப்படி பெருமாள் போனாருனா முதல்ல பெருமாள் போறாராம் பெருமாள் பின்னாடி பிராட்டி போறா சீதா பிராட்டி போறா சீதா பிராட்டி பின்னாடி லட்சுமணர் போற பிரணவம் எப்படி இருக்குமோ பிரணவம்ன்றது ஓம் ஓம்ல வந்து ஆ உணு எழுத்து இருக்கு ஆன்ற எழுத்துக்கு பெருமாளேதான் அர்த்தம் முதல்ல பெருமாள் போற பின்னாடி ஊன்றது தாயாரை குடி பின்னாடி தாயார் போறா மான்றது ஒரு ஜீவாத்மாவை குடிக்கிறது லக்ஷ்மணர் குடிக்கிறது எப்படி ஒரு ஜீவாத்மாவை பெருமாள் த எடுத்துட்டு போய் நடுல ஆச்சாரியன் வந்து சேர்ப்பாரோ அந்த மாதிரி தாயார் என்ற ஒரு நடுவுல பின்னாடி வந்து லக்ஷ்மர் முன்னாடி வந்து பெருமாள் நடந்து போயிருக்கா இந்த சந்தேசத்தை நம்ம இன்னைக்கும் சேவிக்கணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போனா சேவிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதி போனா இன்னைக்கும் நடுல பெருமாள் இருக்க ஒரு பக்கம் தாயார் இன்னொரு பக்கம் கருடன் இருக்கார் பெருமாள் பரமாத்மா தாயார் வந்து நடுல ஆச்சாரியனா புருஷாகாரம் நடுவுல தா இன்னொரு பக்கம் கருடன் இருக்க இன்னைக்கும் ஸ்ரீவலிபுத்தூர் போனா மறக்காம சேவிக்க வேண்டிய ஒரு சிவேசம் ரொம்ப அற்புதமான சந்நிவேசம் ஆரம்பிக்க அஞ்சேல் மின் என்ன விடை கொடுத்து அப்படின்னு சொல்றா அந்த தண்டகாரண்யன்ற காட்டுல முனிவர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா யார் வந்து நம்மளை இப்போ இப்படி பண்ற கஷ்டத்திலே காப்பாத்துவா எப்போ ராமர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அவளோட யாத விஜயாதிகள் எல்லாம் எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாலே அவளோட நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாளேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா ராமர் அப்போ வர ராமர் வரத பார்த்துட்டா வாழ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எப்போ ராமர் ஒருவர் எப்போ ராமர் ஒருவேட் பண்ணிட்டு இருந்தா ராமர் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு ஏழ்மின் என்ன விடை கொடுத்து அப்படின்னா ராமர் வந்து பயப்படாது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராமர் பிரதிஜை பண்ணித்தரே அசுனாலாம் அழிச்சிட்டு உங்களை வந்து நன்னா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லிட்டு வாழ்க்கெல்லாம் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு ராமர் அஞ்சியல் மீன் என்ன விடை கொடுத்து அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவா நடக்க ஆரம்பிச்சா பஞ்சவட்டின்ற ஒரு இடத்துக்கு போய் சேர்றா பஞ்சவட்டிக்கு போறச்சே பஞ்சவட்டிக்கு போய்தான் வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குணித்து வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி வெங்கன் விராதன் இது வந்து பெரியது திருவாய் மொழி பெரிய திருமொழியிலோட ஒரு பாசுரம் இது மூணாம் நாலாம் பதிகத்துல விராதன் ஒரு அரக்கன் இருக்கான் அரா அந்த அரக்கன ராமர் வதம் பண்ற இந்த விராதவன் அப்படின்னு யாருனா அவன் முன்னாடி ஜென்மத்த ஒரு கந்தர்வன் தும்புரு அப்படின்ற ஒரு பேர் வச்சுட்டு கந்தர்வன் அவன் வந்து மேல தேவலோகத்துல ரம்பை போன்ற ஒரு அப்சரசு மேல ஆசைப்படுறான் இத பார்த்த குபேரன் அவனை சபிக்கிறான் நீ வந்து கீழே போய் அசுரனா பரப்ப சொல்லி சபிக்கிறான் அதனால கீழே வந்து விராதன் அரக்கனா பறந்து இந்த மாதிரி ராமர் கிட்ட பானத்தை வாங்கி திரும்ப சொர்க்கத்தை போய் அடையாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமரும் வர இந்த விராதனை கொள்ற சொன்னுட்டு மேற்கொண்டு போற மேற்கொண்டு போச்சே மதங்க முனிவரோட ஆசிரமத்துக்கு போற மதங்க முனிவர் தங்க வீட் பண்ணிட்டு இருக்கார் மதங்க முனிவருக்கு மோட்சம் கொடுக்கிறார் ராமர் அரங்கமணிகருக்கு மோக்ஷம் கொடுத்துட்டு வந்தமிழ் மாமூனி கொடுத்த வரிதல் வாங்கி வந்தமிழ் மாமூனி கொடுத்த வரிவல் வாங்கி வந்து பெருமாள் திருமொழியில பத்தாம் பத்து ஏழாவது பாட்டுல வருது பத்தாவதுல வந்தமிழ் மாமுனி அப்படின்னா அகஸ்திய முனிவர் அகஸ்திய முனிவர் வந்து ஒரு திவ்ய வில்ல வந்து ராமர் கிட்ட கொடுக்குறார் ராமர் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறச்சி அவர் சொல்ற உனக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும் வச்சுக்கோ சொன்னா கேளு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குற அவர் வாங்கிட்டு வில்லியை வாங்கிட்டு மாறாமர் மேற்கொண்டு போறார் அகஸ்தியர் கிட்டே இருந்து அகஸ்தியர் தான் வந்து ஆதித்யரு ராமருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்றது அகஸ்தியர்கிட்ட இருந்து ஞானத்தையும் வில்லையும் வாங்கிட்டு ராமர் மேற்கொண்டு போறார் மேற்கொண்டு போறதுல அவ வந்து பஞ்சவட்டிக்கு போய் சேர்ற பஞ்சவட்டியில வந்து பர்ணசாலை கட்டணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வருது நிர்பந்தம் வரைச்சு ராமர் வந்து லக்ஷ்மணர் சொல்றார் லக்ஷ்மணா எந்த இடத்துல பர்ணசாலை கட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்குமோ எங்க சார் பரணசாலை கட்டினா சீத்தைக்கு சார் சந்தோஷமா இருக்குமோ எங்க பண்ணா உனக்கும் சந்தோஷமா இருப்பியோ அங்க கட்டு அப்படின்னு சொல்ற ராமர் இத கேட்ட லக்ஷ்மணனுக்கு ஒரே அழுக வருது ராமர் என்ன சொல்லிட்ட சொல்லிட்டு இப்ப லட்சுமணனுக்கு அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா லக்ஷ்மணன் சொல்றானா எனக்கு வந்து தனி சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது எதுக்கு என்னோட சந்தோஷத்தை பத்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போத்திருத்தனா லக்ஷ்மணன் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ற போத்திருத்தம்னா என்னன்னா இப்ப ஒரு பூ இருக்கு பூவை எடுத்து நம்ம வந்து நன்னா அனுபவிக்கலாம் பூன்றது ஒரு அச்சித்து அதுக்கு வந்து ஞானமே கிடையாது அதை எடுத்து நம்ம அனுபவிச்சா அதுக்கு பேர் போத்திருவம் இதே ஒரு ஆத்மாவும் பெருமாள் அனுபவிக்கிறார் ஒரு ஆத்மாவை பெருமாள் அனுபவிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் போக்கியத்துவம் ஒரு ஞானம் இல்லாத பொருளை நம்ம அனுபவிச்சா அது பேர் போத்திருவம் ஞானம் இருக்கிற ஒரு பொருளை பெருமாள் அனுபவிக்கிறார் ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மா அனுபவிக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் போக்யத்துவம் பௌத்திருத்தம் போக்கியத்துவம்னு ரெண்டு இருக்கு ஸோ மிச்ச வாழ்க்கலாம் நமக்கு எப்படி பூ ஒரு அச்சித்தோ பெருமாள் நம்ம போர்ச்சே நமக்கு ஞானம் இல்ல அப்படின்ற தான் நம்ம போனோம் நம்ம பெருமாள் போச்சேவும் நம்ம நமக்காக போக கூடாது நம்ம பெருமாள் போர்ச்சேவும் நம்ம பெருமாளுக்காகவே தான் அவங்க கிட்ட போனோம் வந்து இந்த இடத்த எடுத்து சொல்றான் ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மணர் சொல்ல ராமர் சொல்ல லக்ஷ்மணர் வந்து அஹ் அமைக்கிற பரமசாரியை அமைச்சுட்டு இந்த இடத்துல வந்து ராமரோட திருவுள்ளப்படி அவர் அமைச்சிருக்காரு அதை எப்படி சொல்றான்னா நம்ம இப்ப பாத்தோம் இல்லையா அச்சித்துக்கு வந்து ஞானமே கிடையாது சித்துக்குதான் ஞானம் இருக்கு ஆனா பெருமாள் போச்சே சித்தும் ஞானம் இல்லாமதான் போகணும் ஞானம் இல்லன்ற ஒரு சுரூபத்தோட தான் போனோம் ஞானம் இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்வரூபத்தோட போக கூடாது நம்ம பெருமாள் நமக்கு வந்து இது தெரியும் அது தெரியும்ன்ற ஒரு எண்ணத்தோட போக கூடாது இதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை வந்து ஞானசூன்யமா போகணும் அப்படின்னு சொல்றா இது வந்து நம்மாழ்வார் வந்து அவரோட திருவாய்மொழியில் எடுக்கிறார் இரண்டாம் பத்துல எனக்கே ஆச்சை எக்காலத்து மின்னு என் மனக்கே வந்து இடைவீடு நீ மண்ணி தனக்கேயாக இணைக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தயா தயமகாமந்திரத்தோட பூர்வ வாக்கியம் உத்தரவாக்கியம் ரெண்டு இருக்கு இதேதான் அர்த்தம் நம்ம பெருமாள் டம் ஞானத்தோட போனா கூட அந்த ஞானம்ன்றது வந்து அவரோட கைந்தரியத்துக்காகவே தான் உபயோகமா இருக்கணும் ஐங்கரியத்தை தவிர அவருக்காக உபயோகமா இருக்க இதுக்காகவும் வந்து அந்த ஞானம்ன்றது உபயோகப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்டு இப்ப வந்து இது எப்படிப்பட்ட இந்த ராமலக்ஷணனுக்குள்ள இந்த சம்பாதம் நடக்குது இல்ல இது வந்து எப்படிப்பட்ட சம்பாதம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆச்சாரியன் சிஷியனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி சம்பாதம் அப்படின்னு சொல்றான் ஆச்சாரியன் சிஷியன்னா ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் எப்படி இருப்பாளோ அவளுக்குள்ள இருக்கிற மாதிரி சம்பாதம் ஒரு பர்தா பத்னிக்குள்ள இருக்கிற மாதிரி சம்பாதம் பர்தா பத்னி சம்பாதம் தான் பர்த்தா சொன்னா பத்னி கேட்பா சொல்றத கேட்கிறார் ராமர் சொல்றாரு அதுல லக்ஷ்மணர் கேட்கற இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருந்தது ஆச்சாரியன் நினைக்கிறத சிஷிய செய்வர் ராமானுஷன் நினைக்கிறத கூரத்தாழ்வான் செய்வர் வந்து போதாயன விரத்தி கிரந்தத்தை வந்து மேல காஷ்மீர தேசத்துலேருந்து வாழ்ந்து வரச்சு ராமானுஷத்திலேயே இந்த பாதியில் புடிங்கின்னு பேர்றான் அப்போ ராமானுஷ் ஐயோ இதை படிச்சு முடிக்காம உத்தமேன்னு அவரை நினைக்கிறச்சு கூரத்தாழ்வான் படிச்சு முடிச்சுட்டார் ஆல்ரெடி ராத்திரியோட ராத்திரியா ஆச்சாரியன் நினைக்கிறத சிஷ்யன் இந்த மாதிரிதான் லட்சுமணர் செஞ்சார் இதுக்கு மேலேன்னு ஒரு நிலை இருக்கு மூணாவது நில செய்யற வேலை எல்லாத்தையும் ஆச்சாரியை நினைச்சுண்டே செய்யறது ஆச்சாரியன் நினைக்கிறதே செய்யறது ஆச்சாரியை நினைச்சுண்டே செய்யறது லக்ஷ்மன் இருந்த நிலை இந்த மூணாவது நிலையிலயும் இருந்தா முதல் நிலை ரெண்டாவது நில மூணாவது நிலை மூணுலயும் வந்திருக்காரு இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா ராமர் வந்து லக்ஷ்மணி பர்ணசாலை கட்டுன்னு சொல்றேன் இந்த உள்ள இருக்கணும் அந்த உள்ள இருக்கணும் டைனிங் ஹால் இருக்கணும் கிச்சன் இருக்கணும் அதை தளிக்க பண்ற ரூம் இருக்கணும் அது இது இருக்கணும் இது இருக்கணும் விசிட்டர்ஸ் ஒரு ரூம் இருக்கணும் இப்படிலாம் சொல்றாரு ஆனா ராமர் ஒரு விஷயத்த சொல்ல ராமரும் சீத்தையும் ஏகாந்தமும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ரூம் இருக்கணும் ஒரு அரை இருக்கணும் அப்படின்றத ராமர் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஆனா ராமரோட திருவுள்ளத்தை புரிஞ்சுட்டு லக்ஷ்மணரே அதை கட்டினர் அதை கட்டி முடிச்சுட்டு பரணசாலைக்குள்ள போய் பார்த்தா ராமருக்கே சப்ரைசா எண்ணத்தை புரிஞ்சுட்டு லக்ஷ்மணர் கட்டியிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு இதை வந்து ராமர் எப்படி எடுத்து சொல்றாருன்னா அதை பரணசாலையை கட்டின பாவம் என்னென்னா லக்ஷ்மர்க்கு ரொம்ப தர்ம தெரிஞ்சு கட்டினாராம் ரொம்ப நன்றியோட வன்னாக்காக இதை கட்டினாராம் ராமர் இத பாத்துட்டு லக்ஷ்மணரை கட்டி அணைச்சிட்டு எங்க அப்பா இருந்தா என்ன எவ்வளவுன்னா தெரிஞ்சு வச்சிருப்பாளோ அந்த மாதிரி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க எங்க அப்பா இல்லாத குறையே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அதாவது யானை இருந்தாலும் வந்து ரொம்ப மதிப்பு தான் யானை இல்லைனாலும் ரொம்ப மதிப்பு தான் அந்த மாதிரிதான் எங்க அப்பா இருந்தாலும் எனக்கு வந்து எங்க அப்பா இருந்த குறை தெரியல எங்க அப்பா இல்லாத போது எனக்கு எங்க அப்பா இருந்த இல்லைன்ற குறையே எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் எனக்கு அத நீ வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் குறைந்து சொன்னாராம் தசரதன் வந்து விட்டு இந்த திருநாட்டுகள் தசரதன் வந்து இந்த பூலகத்தை இல்லனாலும் லக்ஷ்ணரை வந்து ராமருக்காக விட்டுதான் போனார் சொல்லிட்டு லக்ஷ்மணரை வந்து ராமர் கொண்டாடுற இது இந்த இடத்துல மட்டும் இல்ல லட்சுமணர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சித்திரக்கூடத்துக்கு பரதன் வந்து அப்பா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றச்சேவும் ராமர் அழற்சே வந்து சீதை கிட்ட வந்து உன்னோட மாமனார் போயிட்டார் லக்ஷ்மணர்கிட்ட உங்க அப்பா போயிட்டா இருக்காரு சொன்னார் எங்க அப்பா போயிட்டாருன்னு சொல்லல ஏன்னா அவர் அப்பயும் வந்து கான்பிடண்டா சொல்லார் எனக்கு வந்து அப்பாவா லக்ஷ்மணர் இருக்க பிரச்சனையே இல்லை எனக்கு அப்படின்னா அந்த ஒரு நிலையில தான் அப்பயும் ராமர் இருந்தார் சோ லக்ஷ்மணர் வந்து சகலவித கைங்கரியத்தையும் ராமருக்கு பண்ணியிருக்கார் அது ரொம்ப நல்லா தெரியுது இதுல இருந்து இதுக்கு லட்சுமணர் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு வந்து தனி சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது சீதையோட சந்தோஷமும் ஆத்ம நாசம் ஆத்மாவே நாசமான சந்தோஷத்துக்காகவே செய்யற கைங்கரியம் என்னோட சந்தோஷத்துக்காக நான் செய்யற கைங்கரிய இல்ல இந்த பாவத்துலதான் அவர் இருந்து இருக்கா இதே பாவத்துலதான் நம்மளும் இருக்கணும் இப்ப பொண்ணுமால கைங்கரியம் பண்ணாலும் இந்த பாவத்தோட நம்மளும் இருக்க முயற்சி பண்ணோம் சோ மேல வந்து என்ன ஆகுதுன்னு பாப்பி அடுத்தது வந்து பார்த்தா புள்ளெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவால் என்ன பொன்னிறங்கொண்ட அப்படிங்கிற காமத்தால் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி திருக்குறாண்டகம் திருநெழு குத்திரிகை பெரிய திருமடல் பெரிய திருமணம் திருநெடுந்தாண்டகம்ன்ற ஆடல்ல பாடிட்ட இதுல வந்து ஆழ்வார் சொல்றது பெரிய திருமண ஒரு ஒரு ஒரு பிரபந்தத்தையும் ஆழ்வார் பாடுறதே ஒவ்வொரு மைண்ட் செட்ல பாடி இருக்க பெரிய திருமொழி பாடுறச்சே பெருமாளை முதல்ல வந்து பாத்துட்ட திருமணத்துல உபதேசம் ஆயிடுச்சு பெருமாளம் வந்து கொண்டாடி பாடுற பெரிய திருமொழி முடிகரிச்சே அவருக்கு வந்து இந்த சம்சாரத்துல ஆசை இல்லைன்ற மாதிரி பாடுற பாம்போடு ஒரு கூரையிலே ஆத்தோட இருக்கிற ஆத்தோட இருக்கிற மரம் போல் இதை இந்த மாதிரி பாடெல்லாம் பாடுறார் அவர் வேம்பின் குழு வேம்பண்ணி உண்ணா மாதிரி பாத்திரம் எல்லாம் பாடுறாரு வந்து திருக்குறள் நெஞ்சு நாள் நினைந்து வாய் நாள் விழுந்துன்னு சொல்லிட்டு மனசால பெருமாள் நினைக்கிறது தலையால சேவிக்கிறது வாயால பாடுறதுன்ற ஸ்டேட்ல பாடுறார் அடுத்தது திருவிழிப்புத்திரிக்கையில சரணாநதி பண்ற பெரிய திருமடம் பெரிய திருமடம் பெருமாள் அவர் பார்க்க வரல என்ற பெருமாளோட கண்ட போடுறார் அவரோட விபூதிகள்லாம் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற தப்பலா ஒரு எடுத்து காட்டுற அதாவது எப்படி எடுத்து காட்டுறாரு அப்படின்னு சொன்னா முதல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ முதல்ல எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் எடுத்துட்டா கிருஷ்ணர் வந்து வெண்ண திருடுற அதாவது நீ திருடுறது நியாயமா அப்படின்னு கேட்கறது தாசனியில பண்றது நியாயமா அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் தப்பி இல்லையான்னு சொல்றது கிருஷ்ணர் வந்து இந்த கோட்டிகைகள்லாம் அங்க இந்திரனுக்கு வந்து படையல் பண்றப்போ இது வந்து இந்திரன் நமக்கு எதுவும் பண்ணல கோவர்தன மத தான் எல்லாம் பண்றது கோத மலைக்கு எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கோவர மலைக்கு படைகள் சொல்லிட்டு எல்லாரும் கண்ண முடி வேண்டிக்கோங்க விரண்டிக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் கிருஷ்ணர் எடுத்து சாப்பிட்டு இது வந்து நியாயம் நீ பண்றதுதான் கரெக்டா இதுலாம் சூர்பனக்க உன்னை வந்து ராமரை விரும்பி வரா சூர்பனக்கே ஒரு நியாயம் அதே இன்னொரு சைடு வந்து விபீஷன் விரும்பி வரா ஆனா விபீஷனுக்கு மட்டும் சரணாகதி பண்ணி விட்டு பண்ண விட்டுற சூர்பனைகைக்கு மூக்காது அற அரக்குற இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா திட்டி பாடுற பிரபந்தங்கள் இருக்கலாம் சிறிய திருமடல் பிரிய திருமடல்ல சோ இந்த பெரிய திருமடல்ல புள்ளெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவாள் அப்படின்னு சொல்றா சூர்பனகா நகா அப்படின்னா வந்து நகம் சூர்பம் அப்படின்னா மரம் மொரம் சைஸுக்கு இருக்கிற நகமா அவ வந்து ராமரை பார்க்க வரா ராமரை பார்க்க வந்தோடனே ராமரை பார்த்தோன்னே அவளுக்கு புடிச்சு போயிடுறது புடிச்சு போயிட்டா அவர்களுக்கு இருக்கிற ஒரு ரூபத்தோட வர முடியாது அதனால அவ ரூபத்தை அவ ரொம்ப அழகா அவளை மாத்திண்டு அவள் வரா அவள் எவ்வளவு அழகா அவளை மாத்திண்டு வரா அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்ற சீதைக்கு நேரவாள் அப்படின்றா சீதைக்கு நேரவா சீதைக்கு ஒப்ப அழகு வரா சீதைக்கு வந்து எவ்ளோ அழகுனா ராமருக்கு ஏத்த ராமருக்கு எவ்வளவு அழகு இருக்குமோ அதுக்கு சீதைக்குதான் அதுக்கு ஈக்குவலன் இருக்கும் அழகு இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சீதைக்கு எவ்வளவு அழகு அதுக்கு ஈக்குவலன்டா சூர்பனகைக்கு அழகு அந்த மாதிரி சூர்பனகை வரா நிசாக்கரி சொல்றான் நிசாக்கரின்னா சூர்பனகை சொல்ற இடம் இது நேரால் ராமருக்கு நேரம் வாழா சூர்பனக வரா சூர்பனக வந்துட்டு ராமர சில கேள்வி எல்லாம் கேட்கறான் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் சூர்பனக ராமர கேள்வி கேட்கறான் நீ யாருன்னு இந்த இடத்துல வந்து திரும்ப பதில் சொல்லாமே இல்லை யாரோ ஒரு சொன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு பதில் சொல்லணும் சொல்லி சொல்லாமே இல்ல திரும்ப நீ யாருன்னு பதில் கேள்வியும் கேக்கல கேட்ட கேள்விக்கு நீ யாரையும் கேட்டது எடுத்துடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிற நான் தான் தசரத மகாராஜாவோட பையன் தசரதனு ஒரு ராஜா இருந்தேன் தசரத பத்து ரூபா வகையம் வந்து அப்புறம் பாய்ச்சம் வந்தது மூணு பேருக்கு பிரிச்சு கொடுத்தா நாலு குழந்த பிறந்து நாலாம் முதல் பையன் எங்க அப்பா வந்து சத்திங்க பண்ணி கொடுத்தா நான் அந்த அப்பாவோட வார்த்தையை காப்பாற்றுக்கா காட்டுக்கு வந்துட்டேன் அதுல வந்து நானும் லக்ஷ்மணன் இங்க இருக்க இதான் என்னோட பாரியா சீதா இதெல்லாத்தையும் சொல்றான் இதெல்லாம் கேட்ட சூர்மனை இதெல்லாம் கேட்ட சூர்பனைகிக்கு ஒரே ஆச்சரியை நான் கேட்டவனே எவ்வளவு இது இதுதான் ராமரோட நேர்மை கேட்டோன்னே ஒரு கேள்வி கேட்டா உடனே வந்து மஞ்சு பாஷிஷர் ஆகவா அப்படின்னு தான் சொல்றேன் ராமருக்கு இதான் நேர்மை இதுதான் குணந்திகள் கொண்டல் சொல்லிட்டு ஆழ்வார் ஒரு இடத்துல அவரை பத்தி பாட்டினேன் அவ குணக்கடன் ராமர் அப்படி இருக்காரு புள்ளழுந்த காமத்தால் அப்படின்னு சொல்ற சூர்பனகை பத்தி சொல்றேன் அதிகரிச்சு என்ன தப்பு இதுல யாருக்கா இருந்தாலும் காதல் வருது கரெக்ட் தானே அவரோட அழகாக சூர்வனகைக்கு மட்டும் வருதுல வந்து அவங்க என்ன எக்ஸபன் வருதுல தப்பே கிடையாது கண்டிப்பா வருதுல வரணும் வரலனா தான் அது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இப்படிதான் வந்து சொல்ற இது வந்து திருமங்கை ஆழ்வார் சொல்றது இது இப்போ சூர்பனைகிக்கு பெருமான் மேல காதல் வந்ததுன்னா அது எந்த விதமான காதல் அப்படின்னு பார்த்தா காதல்லயே வந்து மூணு விதமான காதல் இருக்கான் நம்ம ஆழ்வார் வந்து அஞ்சாம்பத்து ரெண்டாம் திருவாய் வழி புளிக்க புடிக்க பிளிக அஞ்சுல மூணு நாலு அஞ்சு இந்த மூணு பதிக்கத்திலயும் ஒரு ஒரு பதிகத்துல ஒரு ஒரு விதமான காதலை சொல்ற முதல்ல சொல்றது பேரவர் காதல் மூணு அஞ்சுல நாலு சொல்றது பின்ன காதல் அஞ்சில அஞ்சில சொல்றது கழிய மிக்கது ஒரு காதல் பேரமர் காதல் அப்படின்னா அமர் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சிக்கிறதுக்காக இந்தியா சமர் அப்படின்னு வச்சுக்கலாம் சமர்னா சண்டை சண்டைனா ஊர் முழுக்க சண்டையா பேரமர் காதல் சண்டை ஒரு காதல்னால ஊர் முழுக்க சண்டை வர காதல் ஒரு ஊர்ல ரெண்டு பெரியாள் இருக்கா அவர் ரெண்டு பேரும் ஜென்ம விரோதி இவரோட பையனும் அவரோட பொண்ணு காதல் அழிச்சா ஊர் முழுக்க ரெண்டு ரெண்டு பட்டை அடிச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் வந்து பேரமர் காதல் இந்த பேரமர் காதலுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் நகரா காதல்னு சொல்லாம் ஆழ்வாரோட நெஞ்சை விட்டு பெருமாள் நகர்றதே இல்லையாம் காதல் நகர்றதே இல்லையாம் ஆனா நகராத காதல் பேரமர் காதல் தான் ரெண்டாவது பின்னின்ன காதல் பின்னின்ன காதல் அப்படின்னா பெருமா ஆழ்வாரோட மனசுல காதல் இருக்கு ஆழ்வார் அந்த காதலை விட்டு ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற எப்படியாவது இந்த காதலை விட்டு என்ன பண்ணா இந்த காதல் நம்ம மனசை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ற ஏதாவது நம்ம வந்து இடத்த சேஞ்ச் பண்ணா ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த எல்லாம் சேஞ்ச் பண்றேன் இடத்தை எங்க சேஞ்ச் பண்ணிட்டு போறாருன்னா முன்னாடி முதல்ல நெத்தி அழிச்சிடுறேன் நெத்தியில திருமண சீசனா இருந்ததுன்னா திரும்ப வந்துட்டே இருக்கு எங்க காதல் நெத்தி அழிச்சிடுற நெத்தி அழிச்சிட்டு முக்காறு போட்டுக்கிறேன் முக்காறு போட்டு பெருமாள ஒரு ஊருக்கு போற இப்ப முக்காறு போட்டு போறாதான் ஒரு உற்சவத்தை மேல்கோட்டையில இன்னைக்கு எம்பருமானா இருக்க இந்த உச்சவம் நடக்கிறது எம்பெருமானா இருந்து மேல்கோட்டை போற ஒரு நாள் காதல இருந்து திருமணம் எடுக்கணும்னு பார்த்தா திருமண இல்ல அவருக்கு திருமண இல்லாம அவர் எங்கேயும் வெள்ள போறது இல்லா எம்பருமானார் காலங்கால இருக்கு கல்யாணி புஷ்காரி கரையில கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் வருது அதனால எழுதுகிற நெத்தி கிட்டுக்களை திருவாரா குடிச்சிட்டு தீர்த்து மாட்டிட்டு புக்காடு போட்டுட்டு நெத்தி கிட்டுக்காம நேரம் கல்யாணி புஷ்கரணி கரைக்கு போய் திருமணிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க செல்ல வேண்டிய நேரம் சொல்றேன் அந்த உத்சவத்தை இன்னைக்கும் செய்றான் கொண்டாடுறான் கை புனர்வசு கை மாசம் இன்னைக்கு இன்னைக்கும் மேல்கோட்டையில எம்பெருமான் வந்து கல்யாணி புஷ்கரணி கரை கீழி காலந்தாத்தால இடிக்காத பிரம்ம உங்க காலத்துல மூணு நாலு மணிக்கெல்லாம் எழுதுவா நாலஞ்சு மணிக்கெல்லாம் எழுதுவார் போரிச்சு முக்காடு போட்டுன்னு போறாரு திருமுக மட்டும்தான் தெரியும் அது கூட நம்ம சேவை ஆனோன்னு சொல்லிட்டு தான் திருமுக மட்டும் தெரிய வைக்கிறான் நெத்தில வந்து திருமணம் இருக்காது அன்னைக்கு அவருக்கு வேகமா இருந்துடுவார் ரெண்டு மைல் தூரம் ஒரு ஊரடங்கு ஓடிடுவர் அங்கே போயிட்டு திருமண இட்டுந்து அதுக்கு மேல வந்து திருவாராதனா எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம்தான் அன்னைக்கு உச்சவங்க ஃபுல்லா அங்கதான் நடக்கும் அந்த மெதுவாங்க அன்னைக்குதான் நடக்கும் சோ எதுக்காக வந்து முக்காடு போட்டு போற இப்ப ஆழ்வாரம் இறந்து முக்காடு போட்டுன்னு போற எம்பருமான முக்காடு போட்டுன்னு போறாங்கன்னா நெத்தில எதுவும் இல்லாம வெளில போகக்கூடாது அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் எப்பவுமே வந்து லக்ஷணத்தை வந்து வெள்ள காட்டணும் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் வந்து எப்ப நெத்தில வந்து இருக்கணும் பெருமாளோட திருவடி எப்பவும் நம்ம நெத்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்றதாம் நெத்தியும் நின்று எண்ணெயாலும் நிறைவாளர் பாதங்கள் சூடின்னு ஆழ்வாரையும் முதல் கத்துல சொல்றாரு அந்த மாதிரி வந்து நெத்தியோட தான் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஆழ்வார் வந்து பெருமாளோட திருநாமமே எங்க இருக்காதோ பெருமாள் கோயிலே இருக்காதோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பெருமாள் ஆழ்வார் வந்து பெண் பாவையெல்லாம் போயிடுறாரு முக்காடு போட்டு இளங்க கட்சிப்போட ஊருக்கு போயிடறாராம் இளைஞர் கட்சிப்பூட போனா அங்க வந்து யாருமே தான் பெருமாள் பெரிய சொல்ல மாட்டா எல்லாருமே இறங்கி பச சொல்வா அங்க போயிட்டு ஒரு இடத்த ஓரமா வாய் முடித்து தூக்காண்டிருக்கா தெரியாம அங்க ஒருத்தம் சும தூக்கி வரவா வர சொமைய தூக்கிக்கூட வைக்கிற முடியாம தூட வச்சுட்டு என்ன சொல்றான் ஐயோ அம்மா சொல்லாம செல்வநாரன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆழ்வாரன் நினைக்கிற இதுக்கு வந்து திருக்குறுகூரே வரவாலை விரும்புநாரணன் தான் சொல்லுவா இங்க வந்து செல்வநாரணன் திருநாரணன் சொல்றான் தாயாரோட சேர்த்து இதுக்கப்புறம் என்னன்னால எங்கே பெருமாள மறக்க முடியும் மறக்கவே முடியாது எனக்கு காலையில் எங்கே மனசு விட்டு போக போறது இதுக்கு நான் திருக்குறுகுருக்கே போயிடும் சொல்லிட்டு அவள் திருக்குறுக்கே கடைசி விதம் தான் வந்து கழியணிக்கிறது காதல் இதுலாம் திருவாய்மொழி அஞ்சாம்பத்துல அஞ்சாவது கழியமிக்கிற ஒரு காதல்னா தலைவன் தலைவியிருந்தாலும் காதல் குறையும் இருந்தா இந்த இடத்த வந்து காதல் ஏறிண்டே பிரிஞ்சி இருக்கிறதுனால அதுதான் வந்து ராமர் வந்து சீதையை பிரிஞ்சி இருக்கிறச்சே அவருக்கு காதல் ஏறிண்டே போடுது சீதை மேல அதே நிலை மேலதான் வந்து இப்போ ஆழ்வாரும் பராங்குச நாயகி இருக்கா இது வந்து கழியமிக்கிறது காதல் இதுதான் வந்து இத வந்து சூர்பனகைக்கும் இதே மாதிரி ஒரு காதல் விதத்தை தான் இப்ப அவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் இது இன்னும் சொல்ல போனா திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமணம்ல பரகால நாயகியா இருக்கிறச்சு சூர்பனகையை கொண்டாடுறான் எனக்கும் சூர்பனகைக்கும் வித்தியாசமே இல்ல நானும் பெருமாள் வருவா பெருமாள் வருவா சொல்லிட்டு அவருக்காக காத்துன்னு இருக்கேன் சூர்பனகை ராமர் வேணும் ராமர் வேணும்னு சொல்லிட்டு ராமருக்காக போராடினு தான் இருக்கா அதுல வந்து அவர் பெருமாளை கேட்கல அவர் வந்து ஆழ்வார் பார்த்தா வந்து ஏன் எதுக்குன்னு ரீசன் எல்லாம் பண்ணல சூர்பனகை வந்து ராமரை கேட்கறது கரெக்டா தப்பானா பண்ணல ரெண்டு பேரும் வந்து பெருமாள் வேணும்னு ரெண்டு பேருக்கும் பெருமாள் வரல அருள் புரியும் இவ்வளவுதான் ரெண்டு பேரோட ஆழ்வாரோட பாயிண்ட் அதுக்குள்ள டீட்டெயிலா போய் ஆர்வாயெல்லாம் வேண்டாம் அதனால இப்ப ஆழ்வார்க்கு பெருமாள் வரலன்னு சொல்லிட்டு தோல்லா வெளுத்து போய் பசலை நோய் வந்துடுது இதே நோய் தான் வந்து சூற்பலைகைக்கும் இருந்தது அந்த இடத்துல பெருமாளை வந்து ஆலிமனம் பண்ணிக்கிறோம் நான் வாசப்பட்ட அதனால பெருமாள் வந்து அவருக்கு அவர்கிட்ட வரல அதனால அவனுக்கும் பசலை நோய் இருந்தது தோல்லா வெளுத்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றான் அதுக்கு மேல வந்து ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா சுடுசனத்த சூர்பனகாவை குடிமி குடிமூக்கும் காது வேண்டும் சுடுசனத்த சூர்பனகா அப்படின்னா சூர்பனகை வந்து ராமர் நீ யாருன்னு கேக்குறா ராமர் சொல்றாரு இது எல்லாரும் சொல்றாரு இதைதான் என்னோட பாரியால் ராமர் தான் லக்ஷ்மணன் தான் என்னோட தங்க தம்பி இதெல்லாம் சொல்லிட்டு வேணும்னு சொல்றச்சே வந்து ராமர் வந்து எங்கிட்ட நான் என்னோட பாரியன் பக்கத்திலேயே இருக்கா நீ வந்து லக்ஷ்மணர் எட்டு போஷ்மண அப்பதான் பக்கத்தை வந்து அவனோட பாரியா இல்ல அப்படின்னு சொல்லி லக்ஷ்மன் எட்டன் தான் வந்து நானே தாசனா இருக்கேன் நீ எங்கிட்ட வந்து என்ன பண்ண போற என்கூட சேர்ந்தன நீ வந்து பாத்திரம் எடுத்துறாங்க ஆலம்ப வேண்டிதான் உட்கார்ந்து நீ வந்து ராமர்த்தியை போன திரும்ப லக்ஷ்மணன் வந்து ராமர்ச்சனா ராமர்த்தினா லக்ஷ்மணை ஆறு ரெண்டு பேரும் திவான் பதாடுறான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து சூரணக்கி கோபம் வந்துடும் கோவம் வந்து சுடுசிலத்த சூர்பணக்காவை அப்படின்னு சொல்றா சுடுசிலத்த சூர்பனக்கானா சூர்பணகைக்கு இந்த சீதை இருக்கிறதுனால தானே ராமரணிக்குதான் வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அதனால போய் சீதையை வந்து அட்டாக் பண்றதுக்கோ சீதை சீதையை வந்து மறிக்கிறதுக்கோ போறான் சீரையை மறிக்க போச்சு ராமலுக்கு கோவம் வருது வந்து குடிமூக்கும் காது ரெண்டும் குடிமூக்கு மடிச்ச நடுவுல வந்து ஒரு கோடு வரும் அந்த மாதிரி தான் வந்து அவளோட நாசி இருந்துதான் மூக்கு இருந்துதான் அவங்களுக்கு அந்த நூக்கு மேல என்ன ஏன் அந்த மூக்கை வந்து அவ அந்த மாதிரி வச்சிருந்தா ஏன்னா அவர் ஊக்கத்தை மாதிரி தான் வந்திருக்காங்க அந்த மூக்கை அந்த மாதிரி வச்சிருந்தா அப்படின்னு கேட்டா அவ சொல்றான் மூக்கையா வந்து அறியாம வச்சிருந்தா அப்படின்னு கேட்டா பெருமாளோட மூக்கு வந்து இந்த மாதிரி வெத்தலை மாதிரி தான் இருக்குமா பெருமாளோட மூக்கு வந்து வெத்தலைய திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து அழகா இருந்துதான் அதனால பெருமாளுக்கு ஒத்தா அழகு இருக்கணும் அப்படின்றதுக்காக மூக்கை வந்து பெருமாள் மாதிரியே அவ்வளவு மாத்திட்டு வந்தா அப்படின்னு சொன்னான் இந்த இடத்துலதான் வந்து சூர்பனக்கோட அகங்காரம் வெளில வருது யாருமே ஒரு ஜீவாத்மாவோ ஒரு சித்து சித்தோ பரமாத்மாவுக்கு ஈக்குவலாண்டா இருக்கவே முடியாது இருக்கணும்ன்ற எண்ணமும் வரவே கூடாது ஆனா சூர்பனக்கா அதை ட்ரை பண்ணியிருக்கா பரமாத்மாக்கு ஈக்குவன்ட்டா அவளோட நாசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கணும்ன்ற ஒரு அகங்காரத்துல அவ வந்திருக்கா இத வந்து எப்படி பாக்கலாம் அப்படின்னு கேட்டா அச்சித்துக்கு ஞானமே கிடையாது சித்துக்கு ஞானம்னு ஒண்ணு உண்டு பரமாத்மா சர்வஜன் பரமாத்மாக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்த பத்தின ஞானமும் உண்டு இப்போ சித்துக்கும் அச்சித்துக்கும் சாமியம் காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே பரமாத்மாவுக்கு அடிமை அப்படின்னு ஒரு காமன் இருக்கு காமன் பாயிண்ட் அச்சி சித்துக்கும் பரமாத்மாவுக்கும் என்னியம் என்ன சாமியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அச்சித்துக்கும் ஞானம் உண்டு பரமாத்மாக்கும் ஞானம் உண்டு என்ன பரமாத்மா சர்வஜம் சரிப்போ அச்சித்துக்கும் பரமாத்மாக்கும் என்ன ஞானம் என்ன சுவாமியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ரெண்டுத்தில எது மேல ஆசைப்பட்டாலும் பரமாத்மா நம்ம ஆசைப்படுறது நேர்மையா இருந்ததுன்னா அதுவா ஆயிரும் அதர்மமா இருந்ததுன்னா நம்மள வந்து பெருமாள் அச்சித்தாக்குவர் சூழ்கணுக்கு என்ன பண்ணிருக்கா பிரேமத்தோட என்ன பக்தியோட பரமாத்மா கிட்ட போனா பெருமாள் கிட்ட போனா நம்ம அவரை நமக்கு மோட்சமே கொடுத்து அவர் கூட சீவை குண்டத்துல இதுக்கு வச்சிருவார் இதே நம்ம வந்து அகங்காரத்தோட போன என்ன ஆகும்னா இப்ப சூழ்பனைக்கானதான் ஆகும் சூழ் பனைக பெருமாளுக்கு அவோ ஈக்குவல் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த மூக்கை வந்து மாத்திட்டு அகங்காரத்தோட போயிருக்கா சோ இப்ப அவளோட அகங்காரம் எங்க இருந்தது அவளோட மூக்குல இருந்தது ஏன்னா அவளோட மூக்கும் பெருமாளோட மூக்கும் ஒரே மாதிரி இருக்குன்ற ஒரு எண்ணத்தோட போயிருக்கா சோ அவ அகங்காரத்தை பெருமாள் அழிக்கிற அகங்காரத்தை அழிச்சு அச்சுத்தாகிறார் அகங்காரம்னா அவளுக்கு அவள் மூக்குதான் மூக்கான்தான் மூக்க வெட்டில வேறதையோ வெட்டல அவளை வந்து சீதையை வந்து அவ வந்து கொலை பண்ணுவது கையாலதான் போயிருக்கணும் அப்போ கையை வெட்டிருக்கலாம் இல்லையா ஏன் மூக்க வெட்டணும் ஏன்னா மூக்குல தான் அவ்வளோட அஹங்காரம் இருந்து அதனால மூக்க வெட்டிங்க மூக்க வெட்டி அந்நா அச்சித்தாக்கிட்டேன் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் ஞானம் இருக்குன்ற ஒரு அகங்காரம் இருக்கு ஆனா நமக்கு அந்த அகங்காரம் அந்த ஞானம் இருக்குன்னா நம்மள வந்து மூக்கெல்லாம் வெட்டல பெருமாறு அது போல நம்ம சம்சாரத்தை உக்கார வச்சிரு அச்சித்து கீ குலா இதுதான் நம்மளால அடுத்தது குடிமூக்கும் காதி இரண்டும் இதை வந்து சொல்ல சிறிய திருமணம் பார்த்துடும் இது தன்சீதைக்கு நேரா வண்ணோம் நிசாசரிதான் வந்தாலே கூறார்ந்த வாளால் குடிமூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவட்கு மூத்தோனை வெண்ணரகம் சீரா வகையே சிலை குனித்தாள் சிறீ திருமல் பார்த்து தெரிவிக்கிற அடுத்தது கூறார்ந்த வாளா ஈராவிடுத்து அப்படின்ற இடம் வருது கூறா வாளால் ஈராவிடு அப்படின்னா இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்றோம்னா கூறார்ந்த வாளானா ரொம்ப கூர்மையா இருக்கிற கத்தி ஈரா விடுத்துனா கஷ்டப்பட்டு கற்பர் இங்க வந்து இப்போ நம்ம சொன்ன தந்திரைக்கு நேராசரிக்காதே கூறந்தவாளால் குடிமூக்கும் காதலும் ஈரா விடுத்து அவர்க்கு மூத்தனை பெருமாவான் வந்து சூப்பநகையோட மூக்க கட்பணாரு அப்படின்னு சொல்றாரு பெருமாளோ சர்வசக்திமா சர்வசக்தி இருக்கிறவர் அவருக்கு வந்து கூர்மையான கத்தியும் தேவையில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கற்பனை தேவையில்ல சூப்பநகையோட மூக்க கட்பன்று ஆனா சொல்றது கூர்மையான கத்தியால கஷ்டப்பட்டு கட் பண்ணார் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா பரமாத்மாக்கு ஜீவாத்மாவோட அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால கூறார்ந்த வாழ் தேவை அதுக்கு ரொம்ப கஷ்ட கட்டுதான் அவளோட அகங்காரத்தை அழிக்க வேண்டியிருக்கு பரமாத்மாவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றாரு இன்னும் ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ராமர் கட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ற மூக்க ராமர் அவர் வந்து குடிமூக்கும் காதலும் கற்பனர் இல்லையே லக்ஷணர் தானே கற்பனர் இல்ல இந்த இடத்த கவனிக்க வேண்டியது என்னன்னா லக்ஷனர் கட்பண்ணாலும் லக்ஷ்மணர் வந்து கீழே பார்த்தோம் லக்ஷனர் வந்து ராமரோட அப்புருவிலாம் எதுவுமே செய்யறது இல்ல ராமரோட மனசுல என்ன தோன்றதோ அத செய்வார் ராமரோட கண் அசைவுக்கு ஏதாமதா லட்சுமணர் செய்வார் ன் உை வாங்கன் உை வாங்க இது வந்து பெருமாள் திருமொழியில பத்தாவது பதிவா ஏழாவது பாசுரத்துல வருது வந்து போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட் பண்றதுனால முதல்ல ராமர வந்து புகழ்ந்து தள்ளியறா ராமர் இவ்வளவு அழகா இருக்காரு அவருக்கு அது எல்லாத்தையும் சொல்லிடுறா ராமலட்சுமி கடைசியா சொல்றாச்சியா கண்டிப்பா கோவம் அவங்க இல்லையா சோ கண்டிப்பா வந்து கர கோவம் வருது கோவம் வந்து சண்டை போறத்துக்கு வரா இப்போ சண்டை போற வரச்சே ராமரும் வந்து பதினாலாயிரம் பேரோட கரதூஷணவாதிகள் வரா ராமரும் போய் ஒவ்வொரு தனியாளா போய் சண்டை போட்டு ஒரு காலத்துல பதினாலாயிரம் பேரையும் பிடிச்சுட்டு வந்துடு ஒத்தனே ஒத்த அகம் நம்ம மட்டும் அங்க இருக்கிற புடவை எடுத்து சுத்திட்டு தப்பிச்சுருவான் ராமர் வந்து பெண்ணை கொலை பண்ண மாட்டேன் அவர் விட்டுவார் அகம்பணும் தப்பிச்சிருவான் ராமரும் வந்து ஒருங்குத்த காலத்துல பதினாலாயிரம் பேரை கொலைப்பட்டு வந்துடுவதம் பண்ணிட்டு வந்துடுவார் இத வந்து கேக்கணும் ராமர் மிச்சம் எல்லா வதமும் பண்றது போறதா இருக்கட்டும் ஆறு இது வந்து கபந்தனா விராதனா இருக்கிறோம் எல்லா அச்சுறுவர்களையும் வதம் பண்றது லக்ஷ்மணோட சேர்ந்து தான் பண்ணுறா ஆனா இதை மட்டும் போய் தனியா பண்ணிட்டு வருவார் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ராமர் வந்து இந்த கரதூஷணாதிகளை வதம் பண்ணிட்டு வந்தோடனே சீத பாக்குறா மேரேந்து தீபடிக்கும் பார்த்தோன்னே அவளுக்கு வந்து இப்ப பதிமூணு வருஷம் காட்டுல முடிஞ்சு பதினாலாவது வருஷம் ஆரம்பிக்கிறது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து சீதைக்கு ஞாபகம் வந்துதான் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ராமர் சீதா லக்ஷ்மணர் வந்து காட்டுக்கு போறச்சே ராமர் வந்து சீதையை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க லக்ஷ்மணர் கூடாதுன்னு லக்ஷ்மணர் வருவா அப்புறம் சீதையை வரக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் வருவா வந்ததுக்கு அப்புறம் சீதையை வரக்கூடாதுன்னு சொல்றே சீதை வந்து சொல்லுவாங்க எங்க அப்பா ஜனக்கர் வந்து பார்த்தா வெக்கப்படுவார் நீ ஒரு ஆன்மகனா நீ எடுத்து புடவை எடுத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமர் படிச்சு சீதை திட்டிருக்கா அன்னைக்கு சீரத்தின்னதான் ராமர் இனி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கேன் நான் ஒரு ஆண்மகன் எனக்கு எவ்வளவு வீரம் இருக்குன்னு காட்டுறதுக்காக 13 வருஷம் ரீட் பண்ணி ஒருமுகூத்த காலத்துல பதினாலாயிரம் பேரை வதம் பண்ணியிருக்கேன் அது அவரோட வீரத்தை காட்டுறதுக்காக தான் அவர் தனியா போய் அன்னைக்கு வதம் பட்டு வந்ததே அவர் இத வந்து வாழ்விக்க சொல்ற அசகாய சூரனா ஒரு முகூத்த காலத்துல பதினாலாயிரம் பேரை இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ராமரோட உடம்பு ஃபுல்லா ரத்தம் பரதூஷ்ணாதிகளை வதம் பண்ணி உடம்பு பூரா ரத்தம் இத வந்து தாயார் எப்படி சரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் எப்படி சரி பண்றான்னா தாயாரோட திருமேணியே வந்து மூலிகைகளால பண்ணது எந்த மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சந்தான கரணி விசஞ்சிய சொல்லிட்டு ரெண்டு மூலிகை இருக்கு இந்த மூலிகைகள் எல்லாம் வச்சுதான் சீதாபிராட்டியோட திருமேனியே பண்ணிருக்கு அதனால அவ என்ன பண்ணா இருக்க இவ்ளோ அடி எல்லாம் பட்டு இருக்கா ஒன்னொண்ணுக்கா மருந்து போட்டா வேலைக்காகாது அதனால ஒரே தடையா சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ராமரா ஆலிங்கரம் பண்ணிக்கிறான் ஆலிங்கரம் பண்ணிருந்ததுல ராமரோட அத்தனை காயமும் சரியா போயிடுது அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம இன்னொரு என்னதுன்னா மன்னார்குடி ராஜகோபாலன் கிருஷ்ணர் தீர்ப்பாரையாவின் எங்கரம்னாது மண்ணை மீறி ஒவ்வொன்னு உத்தனல் நோ இது போற்பாகுதான் செய்த அன்னை இவரை இவர் யுத்தமாயப்போர்ப்பாகனா இருக்கு இவர் சிந்தை துறா சிக்கினது அப்படின்னு மனவாளவானிகள் ஒரே ஒரு பாகம் எடுத்து இவருக்கு கொடுக்கற மன்னார்குடி ராஜகோபாலனுக்காக கொடுக்குற அந்த கிருஷ்ணர் தான் மகாபாரதம் போல பார்த்தனுக்கு அதாவது சாரதியா வர அர்ஜுனனுக்கு சாரதியா வரை இந்துணைப்பது மத்த அலர்மகள் தனக்குமின்பன் நற்புவி தனக்கரைவன் தந்துணை ஆயர்பாவின் அப்பிண்ணை கணக்கரை மத்தையோரு பஞ்சபாண்டவர்காய் வாயு தூதகன் இயங்கும் திருவள்ளிக்கேணி கண்டேனே அந்தகன் சிறுவன் அசர்தரசையன் எந்தம உரிமை செய்ய என தெரியாது எம்பெருமான அருள் என்ன தந்தமர் கோயா அலக்கண் நூத்துவதம் பண்ட வென்றிருமே இதில் நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்னானே திருவள்ளிக்கேணி கண்டேனே இந்திரன் சிறுவன் அர்ஜுனன் அர்ஜுனனோட தேர் தத்துல நின்று அர்ஜுனனுக்காக சாரத்தியம் பண்ணி அஞ்சு பாண்டவர்களுக்கு இந்த மகாபாரத போற வின் பண்ணி வந்து கிருஷ்ணர் தான் பீஷ்மர் வந்து அம்பு விட்டுறச்சு பத்தடி தள்ளி இருக்காருன்னு சொல்லிட்டு அம்புட்டா அவர் வந்து பேரை வந்து நூறு அடி பின்னாடி இருக்கு நூறு அடி தள்ளி இருக்காருன்னு சொல்லிட்டு அம்புட்டா பக்கத்திலேயே அஞ்சு அடி தள்ளி இருப்பார் இந்த மாதிரி பேரை முன்னாடி பின்னாடி ஓட்டியே வந்து மகாபாரத போற பாண்டவர்களுக்காக ஜீச்சு குடிச்சிட்டாரு கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணருக்கு வந்து பீஷ்மர் விட்ட அம்பு அத்தனையும் இவர் தான் வாழ்ந்திருக்கார் அர்ஜுனனுக்கு பதிலா அப்ப அவருக்கு காயம் அவளை ஏற்பட்டுவிட்டு இன்னைக்கும் நம்ம திருவள்ளிக்கிணையில உச்சோட அவர் உடம்பு உடம்பு முழுக்க காயம்தான் இருக்கு அவர் திருமேலில அவ்வளவு காயம் இருக்கு இதே மாதிரி ருக்மணி பிராட்டி வந்து ஆலிங்கலம் பண்ணிருந்தா இன்னைக்கு கிருஷ்ணருக்கு உடம்புல இவ்வளவு காய ஏற்பட்டிருக்காது ஏன் வந்து ருக்மணி பிராட்டி ஆலிங்கலம் பண்ணல அப்படின்னு கேட்டா அன்னைக்கு ஆலிங்கலம் பண்ணி தான் ஒரு உடம்புல ஆயம் ஏற்பட்டுக்கா ஆனா நம்மளால இன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளிக்கு அணி போனோம் அதுதான் அங்க விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா கரதூஷணிகளை வந்து சண்டை போட ராமர் வந்து அயோத்தியில வந்து ராஜாவா இருக்கச்சு வந்திருக்கலாம் அவர் வந்து சீத பிராட்டி பக்கத்துல இல்லாத போது வந்துருக்கலாம் ஆனா சீத்த பக்கத்துல இருக்கிற ராமர் ஏகாந்தம் சீதையோடு இருக்கணும்னு நினைக்கிறச்சே தான் வந்திருக்கா இன்னொன்னு தப்பு பெருமாள் தாயார்த்தே அபசாரப்பட்டது அதுக்காகவே பெருமாள் வந்து அவரை வந்து மோட்சத்துக்கு அனுப்புல ஏன்னா ராமத்தை அடி வாங்கினா அடிக்காது அதிகம் மோசம் மாதிரிதான் இருந்திருக்கும் அவருக்கு அதுக்கு மேல சொருக்குது கமிஷனர் இதுதான் அங்க நடது சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா தொண்டகாரஞ்சத்துள்ள புகுந்து பு புகரிச்சத்தை பாக்குறேன் சொல்லிட்டு பிரதிநிதை பண்ணி கொடுத்துருக்க இவால ரிஷிகளை வந்து காத்து காத்து ரஷிச்சு கொடுக்குறேன் அசுரால் கிட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சேல் மின் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிநிதை பண்ணி கொடுத்துரு அந்த பிரதிஜையே சீதா பிராட்டி நடுவில் ராமருக்கு நியாவை கொடுத்தா ஒரு இடத்துல கையில இருந்து நிறைவேற்றது அடுத்தது அவருக்கு அதிக தலையில் அங்கை வைத்து மலையிலங்கை பொடி புக அப்படின்னு இது வந்து எங்க வருதுன்னா பெரிய திருமொழியில மூணாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழியில வருது இது இன்னொரு அடுத்த இது வந்து மலை இலங்கை புடிப்புகோடிப்புக அப்படின்னா வந்து இது மூணாம் திருவாயின் முடி ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் பதிவுல வருது அடுத்தடுத்த பாத்திரம் நாலாவது பாசனம் அஞ்சாவது பாத்திரத்துல மாதிரி மாதிரி வருதுல வந்து கரதூஷனாதிகள் வதம் ஆனதுக்கு அப்புறம் சூர்பனக்கு போய் ராவணன் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி அகம்பனன் முதல்ல போய்டாம் அகம்பணன் போய் ராவணன்ட்டு எல்லாத்தையுமே சொல்றது இந்த மாதிரி கரதூஷணாதிகள் வதம் பண்ணிட்டா இந்த மாதிரி சன்னியாசிகள் வந்திருக்கா ராமர் லட்சுமன் சீத்த கூட இருக்கா இந்த மாதிரி சூர்பனக்க போனா அவளோட மூக்கா இருந்துட்டா இந்த மாதிரி கரதூஷணாதிகள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கான் சூர்பணக வரா சூப்பனக வந்து முதல்ல ராவண விஷயத்தை சொல்லுவாங்க பார்த்தா விஷயத்த சொல்ல ராவண பிடிச்ச ஒரு சரம் ஃபுல்லா திருப்பா நீ வந்து ஒரு ராஜாவா நீ ஒரு அண்ணாவும் பிரஜைக்கு இப்படி ஆயிருச்சு நீ அதை உன காப்பாத்த நீங்க ராஜாவே கிடையாது அப்படி அப்படின்னா திரு ராவணவனோட ராஜசபைக்கு போய் ராவணன் திட்டுற அளவுக்கு சூர்பனைக்கு தைரியம் இருக்கணும்னா சூர்பணக்கா லங்கையில எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கணும் மொத்த லங்கையுமே கண்ட்ரோல் பண்ணது சூர்பனக்க தானோ அவளுக்கு லங்கையில அவ்வளவு பிரபாவம் அப்படி இருந்தாலோ அப்படி வந்து இந்த மாதிரிலாம் ராவணன் ஃபுல்லா ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ராவணன் டந்து இந்த மாதிரி ராமலட்சுமண பத்தி சீதையை பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம் சீதை வந்து ரொம்ப அழகா இருப்பா இப்படிதான் எடுத்து சொல்லி ராவணன் வந்து அடுத்தது சீதையை வந்து தூக்கிடுறதுக்காக வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொடுமையில் கடுமசை அறக்கன் அலைமணி வேர்க்கன்னாளை அபல் விப்பான் கொடுமையில் கடுமீசை அறக்கண் குடுமையில் கடுமசை இறக்கன்னா குடும்ப பண்றதுல ரொம்ப வல்லவனா அவனை மிஞ்ச முடியாத குடும்ப பண்றதுல அப்படிப்பட்டவனா அலைமொழி வேர்கண்ணாலை தான் அலைமொழி வேர்களை என்னன்னா சீதைய வந்து தூக்கிண்டு வரத்துக்கு போட வேண்டிய போட போற பிளான் இது இது வந்து பெரிய திருமொழியில பதினோராம்பத்து நாலாம்பது ஏழாவது பாஸ்கரத்துல வருது இது இதுல வந்து இன்னொரு பார்க்க வேண்டிய இடம் என்னதுன்னா இப்ப ராவணன் வந்து மாரிசன்ட போறான் இப்ப இது கருத்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க மாரிசன் வந்து முடியாதுன்னு தான் சொல்லுவான் ஏன்னா வந்து முன்னாடியே வந்து விஸ்வாமித்திரோட யாரத்திலேயே பார்த்தா சுபஹூ மாரிசன் ரெண்டு பேர் இருந்தா சுபாஹு வந்து ராமம் பண்ணிரு மாரிசனை மட்டும் ஓட்டி விட்டுருவா மாரிசன் வந்து அப்ப தனியா இருந்த ராமத்தையே அடிவாயினது அவ்ளோ அடிவாயினா இப்ப சீதையோட சேர்ந்து வேற இருக்கா நீ சீதான் அபச்சாரம் பண்ணுவேன்னு வேற போய் சொல்ற இதுக்கு நான் வந்த இந்த விளையாட்டுக்கு நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாரிசன் வந்து ராம பிரபாவம் எல்லாத்தையும் சொல்றான் இந்த இடத்துல பாக்கணும் கரதூஷன் கிட்ட போய் சூர்பனக ராம பிரபாவத்தை சொல்றான் அகம்பனன் வந்து ராமர்ட்ட ராம பிரபாவத்தை சொல்ற ராமரண்ட ராம பிரபாவத்தை சொல்றான் இப்ப வந்து மூணாவது மாரிசன் வந்து ராவணன்ட்டா ராம பிரபாவத்தை சொல்றான் அப்ப வேணா அடிய நாள் தாங்க முடியாது இருபது வயசுல பன்னெண்டு வயசுல ராமர வேற இன்னும் வயசா இன்னும் அதிகமா இருக்கும் சீதையோட வேற சேர்ந்திருக்கான் நான் நாள் நான் இன்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அவன் வந்து ராவணன் சொல்றான் இந்த மாதிரி ஒரு பொன்மானா வரணும் உடம்புல கருப்பு புள்ளி புள்ளியா வச்ச பொன்மானா வரணும் நீ வந்து சீத்தைக்கு முன்னாடி போனோம் சீத்த உன்ன பார்த்து நீ வேணும்னு கேப்பா அந்த சமயத்துல வந்து ராமர் உன்ட்டு அவன் பின்னாடி பின் தொடர்ந்து நான் சீதை தூக்கி வந்துடுறேன் பிளான் எக்ஸ்பிளைன் பண்றான் இதை வந்து பெரிய வாசன் எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா சீதையோட கண் முன்னாடி மான் போனோம்னு சொல்றத வந்து அர்ஜுனன் வந்து மகாபாரத போர் ஆரம்பி கட்சி வந்து தேர் எடுத்துன்னு போய் ரெண்டு படைக்கும் நடுத நிறுத்து ரெண்டு சையத்துக்கும் நடுவில் நிறுத்துன்னு சொல்ற கிருஷ்ணரை எடுத்து போய் ரெண்டு சையத்துக்கு நடுதல் நிறுத்துவேன் ஆனா அவர் அதை மட்டும் செய்ய மாட்டார் ஆச்சாரியவர் எப்பவுமே வந்து சிஷ்யன் கேட்டதுக்கு மேல ஒரு படி எக்ஸ்ட்ரா செய்வார் அவர் கீதாச்சாரம் இல்லையா அந்த இடத்துல சோ எடுத்துன்னு போய் பீஷ்மருக்கும் துரோணருக்கும் ஒரு தேருக்கும் நேரா நிறுத்துவ ரெண்டு சைன்யத்துக்கும் நடுதலையும் நிறுத்துவார் ஏன்னா அப்பதான் அவாறு அவளாலும் இந்த கீதையை பார்க்க முடியும் கேட்க முடியும் அப்படின்றதுக்காக அவர் போய் நிறுத்துவேன் இத கம்பேர் பண்ணி சொல்ற மாரீசன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பான் இதை வந்து ராமணிட்ட வேணா நீ வந்து சீதா ராமர்ட்ட அவசரம் தப்பு பண்ணாத பண்ணாதேன்னு அது வந்து இன்னும் ராம பிரபாகத்துல என்னன்னா சொல்லுவான் மனித தேவர்கள்லாம் வந்து ராமட்ட வந்து உதவிக்கு வருவா அஹ் மன்னர்கள்ட்ட உதவிக்கு வருவா நீ வந்து ராமட்டமே அவசரப்படுற மனுஷருக்கு தேவர் போல தேவருக்கும் தேவாவோன்னு ஆழ்வார் சொல்றேன் அந்த மாதிரிதான் உண்மையாவே தேவர்களுக்கு தேவன் தான் ராமர் நீ வேணாம் பண்ணாதன்னு எவ்வளவோ சொல்லுவா ராமர் பழைய ஆரியசன் ஒத்துக்கவும் மாட்டான் எல்லாத்துக்கும் மேல ஆனா ராமனும் வந்து ராவணன் வந்து மாட்டான் கெஞ்சி பாப்பான் கெஞ்சி பார்த்து நடக்கலாம் அப்படின்னு சொன்னே தண்டத்தை எடுத்துருவான் கையில அதனால வேற வழி இல்லாம மாறிச்சுன்னா அந்த இடத்துல உத்துப்பான் உத்துட்டு பிளான் போடுவான் ஒரு ரூபாய் மான அமைத்து சிற்ற ஒரு ரூபாய் மானையமைத்து சிற்றை இட்டுனா பொதுமாதிரி பிளான் இது வந்து பெரிய திருமொழியில பதினாலாவது பதினோராம் பத்துல நாலாவது பதிக்கும் சிற்றையிட்டு அப்படின்றதுனா சின்ன சின்ன பற்களுடைய சீத்தை அது சீத்தைய பத்தி சொல்றது இது வந்து திரு திருச்செந்தை விரதத்துல ஐம்பத்தி ரெண்டாவது இத வந்து சொல்லிட்டு அத கடைசியில வந்து வந்து சீதைய தவிரண்டு வருத்தனும் அப்படின்றதுக்காக போவா மாரிசனும் வந்து பொன்மான் மாதிரி வேஷம் போட்டுட்டு போவான் மாரிசன் போறது பொன்மான சீதா பாப்பா கதபடி கதையை பார்த்துட்டு சீதா வந்து பொன்மான் வேணும் அப்படின்னு சொல்லுவா இந்த இடத்துல ஓர் உருவாய் மானை அமைத்து அப்படின்னு சொல்றாங்க ஓர் உருவாய் அப்படின்னா வந்து இந்த மான் மட்டும் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்குமா மிச்ச மான் மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு யுனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வானை பார்த்துட்டு சீதா வேணும்னு சொல்றா இப்போ சுத்தி இருக்கிற மிச்ச வந்து இந்த மான் மேல உழறது மூன்று பாக்குறது மூந்து பார்த்துட்டு மூணு பார்த்துட்டு போயிடுறது மிச்சமானல இது மான்கூட்டத்தில் ஒன்னா இந்த மான்கூடம் சேர்ந்து வராகவதாரத்தோட வந்து திரிவாசத்துல கம்பேர் பண்ற பாசுதூத்து பாசுதூத்து கிடந்த பார்வதற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மாணவிலாப்பந்தியான் தேசுடைய தேவை திருவரங்க செல்வனா பேசி நிற்பன்க்கவும் போறாதே அப்படின்ற அதாவது என்னன்னா பெருமாள் வராகதாரம் எடுத்தபோது மானவிழா பண்ணியான்னு சொல்றான் ரெண்டுமானம் இருக்கு உபமானம் அபிமானம் ரெண்டு இருக்கு மானவிழா பண்ணியா உபமானம்னா கம்பேரே பண்ண முடியாது அவரோட சைஸ் அப்படி இருக்குது அவ்வளவு பெரியவரா இருந்தார் காலில் பெருமாள் தண்டை போட்டுருந்தா அந்த தண்டையில இருக்கிற ஒரு ஒரு ஒரு மலை ஒரு மணி வந்து இமயமலை இன்னொரு மணி வந்து மேருமலையா அவ்வளவு பெரியவா இருந்தார் அபிமானம் இருக்கு அபிமானம்னா மிச்ச பன்றிகள் வந்து இந்த வராகவதார பெருமாளை வந்து மூன்று பாக்குறது மூன்று பார்த்துட்டு வேற டிஃபரன்ஸ் ஃபீலே வரலையாம் இதே இந்த மானம் மாறிச்சென்ற மானம் வந்து மிச்சமான மூன்று பார்த்துட்டு வேற மான்மாரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறது ஆனா ராட்சச வாசனையால ஆனா இங்க வந்து மிச்சம் பண்ணி தான் இந்த பெருமாளை மூணு பாத்துட்டு மேல உருண்டு பொருண்டு விளையாடுறதுதான் அப்பறம் இந்த ராட்சசனுக்கே இருக்க வேண்டிய ராட்சச வாசனை அவங்ககிட்ட இருந்தது இங்க வந்து ஈஸ்வரனா இருக்கிற பெருமாள் ஈஸ்வர வாசனையோ ஈஸ்வரத்துவமோ இல்லாம ஈஸ்வர ஈஸ்வர வாசனம் இல்லாம வந்து பன்றியா வராகமா வதரிச்சிருக்க அவ்ளோ சௌளபியம் அவ்வளவு சௌசல்யம் நம்ம பெருமாளுக்கு இருக்கு எல்லா பண்ணியும் உன்னோட ஒண்ணு இருந்திருக்கு இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இடத்துல எடுத்து காட்டுற அடுத்தது இது என்ன சொல்றாருன்னா முற்று பூங்கில் மூண்டு தண்டத்தனாய் வஞ்சித்து இளக்குறும்பில் இது தனியிருப்பு கனிவாய் திருவனை பிரித்து நீள் கடல்சூ இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடு கொண்டு போய் வம்புலாங் கடிவாது சிறையாய் வைக்க அயோத்தியர் போன் மாமாயன் மாயச்செத்து அப்படின்னு சொல்ற மாயம் மாமாயன் மாயச்செத்துனா இது வந்து மாரிச்ச வரதை பற்றி சொல்றது இதுவும் திருச்செந்தை விடுத்த ஐம்பத்தி பாசுரம் இலக்குறும்புனா பர்ணசாலைய சொல்றது இது வந்து பிரிய திருமணில் இருபத்தஞ்சி இருபத்தாறுல வருது இது என்ன சொல்றா தனி இருப்பில் தனியா இருக்கிறச்சே போது கனிவாய் திருவினை பிரித்து அப்படின்ற இடத்துல வந்து சீதையோட பற்கள் ஒன்னு வந்து ஒரு ஒரு பழம் பொய்யா பழம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய திருமொழியில அஞ்சாபத்துல ஆழ்வார் வருதிக்கிற ஆசிரம் இருக்கலாம் இத வந்து சொல்றேன் என்னென்ன ஆழ்வார் எக்ஸ்பிளைன் பண்றாருனா சீதை பண்ணது முதல்ல இது திருவினை பிரித்து அப்படின்னா வந்து முதல்ல ராவணன் வந்து திருவினை பிரித்து சீதையை வந்து பெருமாள் சேர்ந்து தனியா பிரிச்சு கூட்டி போயிடுறான் ஆனா அது வந்து சீ சீதா பண்ணது முதல்ல கரெக்டா சீதை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர மா மாரீசன் வந்து வரா மாரீசனன் வந்து மானா இருக்கிற மாரீசனை பார்த்து சீதா ஆசைப்படுறா ராமர் வந்து மாரீசனை போய் குடிக்கறதுக்காக மானை குடிக்கிறதுக்காக போற இந்த கேப்லதான் வந்து சீதை வந்து லக்ஷ்மண மாரீச்சனை வந்து ரொம்ப தள்ளி கூட்டிண்டு போய் அம்பு விட்டு மாரீசனை வதம் பண்ற மா வதம் பண்ணி உயிர் போற நேரத்துல மாரீச்சன் வந்து ராமரோட புறலை ஹே சீதா காப்பாது ஹேஆ லட்சுமணா காப்பாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இறந்துடுறான் இதை கேட்ட சீத்த தான் பயந்து போய் லக்ஷ்மணன் அனுப்புறா லக்ஷ்மணன் போக மாட்டேன் எங்க அண்ணா வந்து உனக்கு காவலா இருக்கணும்னு சொன்னதுக்கு வந்து இல்ல இல்ல நீ போய்தான் ஆன என்னோட ஆன உள்ளத்துல வேற உள்ள வச்சு என்னத்தை வச்சு இத்த நாள் வந்து நீ எங்களோட இருந்திருக்கியா காத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீத்த வந்து பாகவதபசாரம் படுறா இதுக்கப்புறம் தான் லட்சுமணன் காணாம க கிளம்பி போறான் லக்ஷ்மணன் கிளம்பி போற சேதம் வந்து ராவணன் வருது ராவணன் வரைக்கே வந்து என்ன வரானா மூன்று மூங்கில் மூன்று தண்டத்தனாய் முற்றல் மூங்கில் மூன்று தண்டத்தனாய் அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தை சொல்லுறது சிக எக்னோ பகிதம் பூனலோட வந்து வராணன் அப்படின்னு சொல்றா சிக எக்னோ பகிதம்னா வந்து விசிஷ்டாத் வைத்த சன்னியாசிகளுக்கு தான் வந்து சிக யஜ்யோ பகிதம் தான் அதனால்தான் மூன்று தண்டாய் அத்வைத சன்னியாசிகளுக்கு சிகையோ யக்னோ பகிதமும் கிடையாது அவன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறான் சீதையை தூக்கிண்டு போடுறதா திருவினை பறிக்கின்ற தாயார்ன்றவோ எப்பவுமே பெருமாளை வந்து விட்டு பிரிஞ்சி இருக்கவே மாட்டான் இந்த பர பாகன ஆகி பராங்குசன ஆகிக்கிறாதான் பெருமாள் வரதா பெருமாள் வரதா இன்னும் கை இளைச்சி போயிட்டு கையில வலையல் நிக்கல உடம்பு இளைச்சி போது உடம்பு துணி நிக்க மாட்டேன்றது இப்படிதான் சொல்லுவான் ஆனா வந்து தாயார் ரவோ எப்பவும் பெருமாளோடையேதான் இருப்பாள் அழகில்லே நிறைவுனு அலமல் வந்து இறைவாழ்வா நிகழ்பு புகழாயு முன்னுடையா என்னைய ஆழ்வானே அப்படின்னு ஆரம்பத்தில் அது நம்ம சொல்றாரு அஹ் எம்பெருமானாரும் கத்தியதேவத்துல பாயினி நிரபத்தியாம் தேவதேவ திவ்ய மகிஷி அகிலசகன் மாதரம் லஸ்மன் மாதரம் அனந்தியசர்ணக அப்படின்னு சொல்றார் நித்தியாய பாயினா தாயார் ரவோ எப்பவும் பிரியறதே இல்ல அப்படின்னு சொல்றது நிரபத்தியம்னா தோஷமற்றவள் அப்படின்னு சொல்றது இப்படிதான் இருக்கிற பெருமாளும் தாயாரையும் போய் இந்த ராவணன் அவங்க வந்து பிரிச்சு கனியா தாயார கூட்டின்னு போயிடுறான் எதுக்கு தாயாருக்கு இந்த தண்டனை தனியார் பிரிச்சு கூட்டி இருக்கோம் பிரபந்தர்கள்லாம் வேற பிரயோஜனாந்திரத்துக்கு மிச்ச விஷயத்துக்கு எல்லாம் ஆசைப்படக்கூடாது ஆனா தாயார் பக்கத்துலயே பெருமாளை வச்சு மிச்ச விஷயமான ஒரு சாமானிய விஷயமான ஒரு மானுக்கு போய் ஆசைப்படுறான் இதை வந்து பிரயோஜனாந்திரம் சொல்றது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு உபன்யாச பிரயோஜனாந்தர பரத்துவம் உபயாந்திர உபாயாந்தர பரத்துவம்னா பெருமாள் திருவடியே கதி பெருமாள் திருவடியே சரண் பெருமாள்தான் உபாயம் அவர்ட்ட சரண் அடையிறது பிரயோஜனாந்த பரத்வம் அவர்கிட்ட வந்து இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம் இதெல்லாம் போய் கேட்கறது நம்ம எப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டியது அவரை மட்டும் தான் கேக்கணும் அதுவும் அவர் மூலியமாவேதான் கேட்கணும் இதெல்லாம் பண்ணும் சீத பிரயோஜனாந்திர பரத்வம்ல போனா பிரயோஜனாந்திரத்தை கேட்டா அதனால அவளுக்கு முதல் ரீசன் ரெண்டாவது ரீசன் அவ வந்து பாகவதபசாரப்பட்டா லக்ஷ்மணர் கிட்ட இது ரெண்டாவது ரீசன் இது ரெண்டுத்துக்காகவும் தான் வந்து சிறை இருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு ஸோ புஷ்பக விமானத்துல ராவணன் வந்து சீதை மேல கூட்டின்னு போறச்சு கோதாவரி வழியா மைனாக்கம் பருவத்த வழியாலாம் கூட்டின்னு போறான் கோதாவரி மைனாக்கம் பருவத்திட்ட எல்லாம் சீதா சொல்றான் என்ன யாராவது காப்பாத்துங்கோ யாராவது காப்பாத்துங்கோ ராமர் தேடி வருவ ராமர் தேடி வரைச்சு இந்த லக்ஷ் இந்த மாதிரி இந்த திசையில தான் என்ன வந்து ராவணன் கூட்டின்னு போனான்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆனா கடைசியில கோதாவரியை வந்து ராமர் கேட்கறச்சே வந்து கோதாவரி வாயை திறக்காது கடைசியில அதுக்கு சீதா வந்ததாகவும் சொல்லாது ராவண தூக்கி போனதாவும் சொல்லாது ஏன்னா வந்து ராவணன் மேல பயம் ராவணன் வந்து ஆனா இதே வந்து சீதா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தா கிருஷ்ணர் வந்து யமுனை வந்து கம்சனோட மாளிகைக்கு பின்னாடியே ஓடுறது ஆனா கிருஷ்ண கைங்கரியம் கிடைச்சது கிருஷ்ணர் பன்னெண்டைக்கே ராத்திரியே வந்து வசுதேவர் வந்து இதுல யமுனை வழியாதான் கூட்டி போனார் கோகுலத்துக்கு ஆனா வந்து கோதாவரிக்கு ராம கைங்கரியம் கிடைக்கல ஏன்னா ராவணனுக்கு பயந்துருந்தது யமுனை கம்சனுக்கு பயப்படல கிருஷ்ண கைங்கரியம் கிடைச்சது இதுதான் நடந்தது அது கிடைச்சது நீல இலங்கை நீலங்கைனா வந்து நீல நீர்களால் கடல் சூழ்ந்த இலங்கை அறக்கற்குடிக்கு நஞ்சாக கொண்டு போய் அறக்கற்குடிக்கு நஞ்சாக கொண்டு போய்னா அறக்கற்குளத்தை அழிக்க வந்த சீத்தை அழிக்கிறதுக்காக கூட்டின்னு வந்தா ஆவணன் சீத்தைய அப்படின்னு சொல்றா யாராவது ஆத்துக்கு நம்ம லட்சுமி வரணும் தாயார் வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஆனா இந்த இடத்துல என்னடானா தாயார் லங்கையை தேடி வரா ஆனா லங்கையை அழிக்கிறதுக்காக கூட்டின்னு வரா அப்படின்னு சொல்றமே இது வந்து சரியான வாதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரியான வாதம் தான் தாயாரா விருப்பப்பட்டு வந்தா கண்டிப்பா அவ வர இடம் சுபிக்ஷமா இருக்கும் ஆனா தாயார் விருப்பப்படாம அவளை வந்து வற்புறுத்தி கூட்டின்னு வரா தூக்கிட்டு வரான் ராவனை அதனால கண்டிப்பா வந்து அந்த இடத்துல சுபிக்ஷம் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றேன் வம்புலான் கடிகாது சிறையாயி வைக்க வம்புலான் கிடையாது அசோகவனத்துல சிறை வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்செத்து மாயமான்னா வந்து மாரீசன் மாரீசன் வந்து இந்த மாதிரி ராமனோட குழந்தை கத்திட்டு ராமரத்தை வந்து கடைசியில அவனே வந்து க்ஷமிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்றான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ராமனோட பிளான் தான் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஆனா கேட்கல என்ன பண்ண வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாயமான் மாயச்சத்து மாயச்சத்துல மறிஞ்சிடுற அலைமொழி வேர்கண்ணாலை அகண்ணு அலைமொழி வேர்கண்ணாள்னா வேர்க்கண்ணுனா வேர்களை போ வேர்ல போன கண்ணு அவளை விட்டு ஆமர் பிரிஞ்சிட்டாரு இந்த இடத்துல இது வந்து பிரிய திருமொழியில பதினோராம்பத்து நாலாம் நாலாம் பதிவா ஏழாவது பாசுரத்துல வருது அடுத்தது தளர்வீ ஜடாயுவை வைகுந்த தேத்தி இது பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழியில பத்தாம் பத்தாவது பதிவா ஆறாவது பாசுரத்துல வருது ஜடாயுவை வைகுந்த தேத்தினா ஜடாயு வந்து நடந்தது எல்லாத்தையும் சுடர் ஜட்டாய் வந்து புஷ்பக விமானத்துல போச்சு கண்டை போட்டு எவ்வளவு நிறுத்தோட சந்திர்க்க முன்னாடி அவரால் நிற்க முடியல அவளோட சிறகுகள் விடுபட்டு கீழே வந்து குத்துயிரும் குழையுமா கீழே கிடக்கிற ராமர்ட்டி எல்லாத்தையும் சொல்ற ராமர் வந்து அவருக்கு மோட்சம் குடுக்குறாரு ஜட்டாயுக்கு ஜட்டாயும் மோட்சத்தை அடைஞ்சிடற ஜட்டாய் வந்து எந்த சைடு மேல போனோம் ராவணன் எந்த சைடு போனோன்ற திசையும் காட்டி குடுக்குற காட்டி குடுத்துட்டு அவர் போயிடுற கங்குளும் பகலும் கந்துயிர் கங்குளம் பகலும் கந்துயிலுண்ணி கலையுண்ணால் கவந்தனை மடித்து கங்குளம் பகலும்னா ராமரோட வந்து கண்கள்லாம் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்துது அவர் வந்து தாமரை கண்ணன் இல்லையா அவர் வந்து சொல்ற சில கௌசல்யா சுப்பிரகா ராமபூர்வாசம் அவர் வந்தது எல்லாம் எழுப்புவா தாமரை கண்கள் சேங்களா இருந்தா உடனே தூங்குவேன் விஸ்வாமித்தரோட போறச்சு விஸ்வாமித்திரை கதை தூங்க வைக்கிறார் அப்படின்னா வந்து நம்ம பாலகண்ட்ல பாக்குறோம் அப்படிப்பட்ட கண்களுடைய ராமர் வந்து தூங்காம ரொம்ப கஷ்டப்படுற சீரையை தேடிந்து ஒரு காடுலேயே நூறு காடுக்கு மாறி மாறி மாறி மாறி போயிட்டு இருக்காரு கனை ஒண்ணினால் கபந்தனைன்னு மடித்து கபந்தன்ற தலையே இல்லாத ஒரு அர்த்தனா அவனை வந்து ராமர் முடிக்கிற பகந்த சீதை இருக்கச்சே அத்தனை ராட்சசர் வந்து தனியாகுடைய போய் கொண்ட மாரி சென் கபா விவாகலாம் கடதூஷாதிகள் எல்லாம் தனியாகுடின் போய் பண்ண சீதை வேற கதத்தை இல்ல கேள்வி கேகதுவா இல்ல வந்து கபந்தனை முடிச்ச கபந்தனை முடிச்சிட்டு சவரி தந்த கனிவு வந்து சவரி தந்த கனிவு இதுதான் வந்து எல்லாரும் சொல்றாருன்னா எங்குமே வந்து பிரபந்தத்தை நாலாயிரத்துக்கு பிரபந்தத்தை ஆழ்வா பாசனத்தை சவரியை பத்தி எங்கேயுமே எழுதல அப்படின்னு ஆனா பிரியவாசன் ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படின்றதுனால இதை வந்து ஆட் பண்ணிருக்க சபரி தான் இருந்த கனிவு வந்து அப்படின்னா என்னன்னா சபரி வந்து ராமலட்சுமணர்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பறிச்சு வச்சுட்டு ராமலக் கைங்கரியம் பண்றதுக்காக வெயிட் பண்றா இவ அவர் வரா இவர்களுக்கு வந்து அவ எல்லா கைங்கரியமும் பண்றா கையில பழங்கள்லாம் கொடுக்குறா அந்த பணத்தை எல்லாம் எடுத்துருக்கிறா சாப்பிட்றா அவர் வந்து முன்னாடி சபரி சொல்றா எனக்கு எங்க எங்க ஆசாரிய மதங்கள் முடியாது ஏற்கனவே மோட்சத்தை குடுத்துட்ட இருந்தாலும் அவர் வந்து மோட்சத்தை குடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வருவீங்க உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு வாங்கன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருக்கேன் இதை வந்து மனவாள மாணவிகள் அவரோட ஒரே சடத்தமான சொல்றாரு யான மனுத்தானவை நன்னாகவே உடையான குருவை அடைந்த கால மாநிலத்தீர் தேனார் தமிழ் திருமாமகல் குழுநன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியனை நம்ம எப்போ வந்து புடிச்சுட்டோமோ அந்த ஆசாரியன் நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னா போதும் அதுக்கு மேல வந்து நிறுத்தப் போகுது இல்லை திருமாவள் வந்து விடசுமா விடதான் வரணும் அதே தான் இந்த இடத்தையும் பதங்க முனிவர் சபரிக்கேசமே மோட்சத்தை கொடுத்துட்டார் சிங்கபிரதபுரத்துல குகன் வந்து பழங்கள்லாம் குடு வச்சு ராமர் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா நான் வந்து வனவாசம் வந்திருக்கேன் என்னால இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஆனா வந்து இந்த தபரி குடுக்குற பழத்தை வாங்கிக்கிறேன் என்ன சபரிக்கு மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டா சபரியும் வேடு வச்சுதான் குகனும் வேடுவன் தான் ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் ஆனா சபரி கொடுத்ததை மட்டும் ஏன் ராமர் வாங்கிட்டாருன்னா சபரி வந்து ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தா ஆச்சாரியம் கொடுன்னு சொன்னேன் ஆனால் சபரி வந்து பெருமாள் கொடுத்தா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு ராமர் வாங்கிட்டார் குகன் நேரா இருக்கிற வந்து கொடுத்தா ஆச்சாரி சம்பந்தம் இல்ல அதனால வாங்கிக்கல இப்ப குகளுக்கும் சபரிக்கு என்ன கம்பாரிசன் பார்த்தா குகல் இருக்கிறது முதல் படி பிரதம பருவன் இஷ்டை சபரி இருக்கிறது ரெண்டாவது படி சரம பருவன் நிஷ்டை ஆச்சாரியனே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா இதே நிலையில தான் கண்ணு தாம்பு கண்ணு நிமித்தாம்பு பாருங்க மதுரவியால்வாறு இருந்திருக்க தேவத்தரியேன் குருகூர் நம்பி நம்ம எல்லாரும் இருந்திருக்க இன்னொரு பக்கம் இதே மாதிரிதான் சத்ருகாதான இருந்த சத்ருகனாக நித்திய சத்ருகனாக அப்படின்னு சொல்ற ஊரெல்லாம் சரி எல்லாரும் ராமர் ராமர் ராமர்ன்னு சொல்லிட்டு சத்ருகா மட்டும் பின்னாடி போனோம் இதுதான் வந்து தாசனுக்கு தாசன் ஆமருக்கு தாசன் தாசனுக்கு தாசனா இருக்கு சத்ருக சர்ம பரவ இதே மாதிரிதான் சபரி இருந்திருக்கா அப்படின்றது நடந்தது காட்டுறா இத்தோட வந்து ஆரங்கிய காண்டம் முடியாது அடுத்தது கிஷ்டிந்தா காண்டம் அடுத்த சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் இருக்கு அத வந்து நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல பாக்கலாம் இதுக்கே வந்து ஆயிடுத்து நம்ம இன்னொரு வாட்டி தனியா பாக்கலாம் ஆஹ் முடிக்க வந்து தண்டகாரங்க வாசாய கரதூஷண சாஸ்திரவே கிருயராஜப்தாய்த்திதாரஸ்துமங்கலம் அதரம் சபரிதவளமூலகுபிளாஷினே சௌலபரிப்பூர்ணசோகாயம் ஸ்ரீமே ரமியஜாமாந்திராயய மகாத்மே ஷிரங்கவாசினூய் நகலம்